தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக இந்த வாரத்தின் முதலாளி நாளிலும் தேவராய கருத்தரை தொடர்ந்து கொள்ளும் முடியாக புதிய சபையாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவன் இந்த மேலான கருமிக்காக தேவனுக்கு நன்றி கடந்த ஒரு வாரம் ஆண்டவர் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் என்னுடைய வேலைகள் எல்லாம் இறைவனோடு கழிக்கவும் தேவ சுத்தம் தேவன் எனக்கு கிருபம் செய்திருந்தார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கத்தரை வார்த்தை சொல்லியிருக்கிறபடியால் அதாவது கர்த்தரை அறிவின் மூலமாக அறிந்து கொள்கிற ஒரு விதம் ருசித்து பார்க்கிறது இன்னொரு விதமாக இருக்கிறபடியனால் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்த அழியனுடைய வாழ்க்கையிலேயும் அனுதனமும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு பொருளை சாப்பிட்டு அதனுடைய மேன்மையை தெரிந்து போல அவர்களுடைய அன்பை அனுதனமோ ருசித்த சுவைத்து பார்க்கும்படியாக தேவன் எனக்கு தந்திருக்கிற நல்ல கருவைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மயிமை உண்டாவதாக நேற்று தினத்தில் ஒருவாறு ஜெபம் பண்ணுவதற்காக வந்திருந்தார் ஒரு பெட்ரோல் பங்க் ஓனர் அவர் வந்து அவருக்கு அதாவது வாழ்க்கையில் பயங்கரமான நெருக்கடியில் பெல்லி சூரிய கட்டினாலே அவர் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒன்றும் செய்ய இயலாதவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு வகையான ஆவிகளை அவருக்கு அனுப்பி அவரை நெருக்கம் அறிந்தோம் ஜெவம் போது அந்த ஆவி போகும் அடுத்தட்டு போறும்போது இன்னொரு வகையாக நேற்று தினத்தில் அவர் வந்திருக்கும் போது அவருக்கு முன்பாக அவரை பின்பற்றி ஒரு ஆவி அதற்கு பின்னாலே ஏகப்பட்ட படைகள் அவைகள் சூழ அவரை துரத்தி கொண்டு நான் கண்டேன் ஜெவம் மண்ணி அகட்டும் போது அது என்னிடத்தில் சொல்லுகின்றது அவர் வாயனால பேசுவதில்லை அது ஆவியில பேசிக்கொண்டு போகின்றது என்ன பேசுகிறது என்றால் அதாவது நான் போகிறேன் குறிக்கப்பட்ட எல்கையில் நிற்பேன் அங்கே வரும்போது மறுபடியும் பின்தொடருவேன் என்று அது சொன்னது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இறைவன் நிலத்தில் கட்டளையிட்டு ஜபம் பண்ணும் ஒரு பலமான தூதன் அவனை பந்து கட்டாய கட்டி தூக்கிக் கொண்டு வீசுகிறது போல நான் கண்டேன் தேவனுக்கு மகிமை அனுபவினால் தேவன் அதாவது தம்முடைய திருச்சபைக்கும் தன்னுடைய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அல்லது தேவையினுடைய பிள்ளைகள் எங்கே வந்திருக்கிறோம் நம்முடைய பின்னணி என்ன நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது என்பதை நான் அந்த ஜபவேளையில மிகவும் அதிகமாக அதாவது என்னுடைய ஆவிக்குரிய கண்ணாலை படம் போல் அவைகளை பார்க்கின்றதாக இருந்தது அதே நேரத்தில் இந்த வேத வாக்கியத்தை எனக்கு ஆவியான ஒரு நிலை போட்டினார் என்னுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது எங்கே ஐக்கியமாயிருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய என்ன நம்முடைய மேன்மை என்ன என்கிறது வேலைவாய்க்கியனோடு பேசினது எபரே நிருபம் எபிரேற்க நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி 22 முதல் நீங்களோ சியோன் மலை நடத்திருக்கும் தேவனாகிய பரமசிலே ஆகியிருக்கும் நகரத்தில் நடத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் நடத்திருக்கும் சபை நடத்திருக்கோம் தேவன் நடத்திருக்கோம் பூர்ணமாக்கப்பட்ட நமக்கு முன்பாக பூர்ணமாகி கடந்து போன இந்தி மூடைய ஆதி வந்து சேர்ந்தீர்கள் பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இப்படி நான் சேர்ந்திருக்கிற இடம் எங்கே என்றால் அதாவது அதாவது சியோன் மலை நடத்திருக்கிற ஆண்டவராகிய தேவன் வாசமா இருக்கிறார் அறுபடி நாள் அங்கேயனாக ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற அங்கே நாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் நாம் ஒரு அனாமை அல்ல நாம் அதாவது ஒரு கைவிடப்பட்டவர்கள் அல்ல ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் நாம் கிடையாது ஊரிலே குடும்பத்திலே ஒருவராக நாம் ரெட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய இணைப்பு எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் பூணமாய் கடந்து சென்றிருக்கிற ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த குடும்பத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் தேவருக்கு வைமை உண்டாவதாக நமக்கு எப்போ என்ன பாதுகாப்பு தேவையோ தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள் வேலுத்திலே அநேக வரலாறுகள் அதற்கு இருக்கிறது தேவனுக்கு மருமை உண்டாவதாக அப்படிதான் மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்காக தேவன் ஆழ்த்த பாக்கி வைத்திருக்கிறவர்களை காணாமல்படியினால் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற பிரச்சனைகள் நெருக்கடிகள் போராட்டங்களை உடை குறித்து கலக்கம் அடைகின்றோம் குழந்தைக்கு நிறுவனம் போது சொன்னார் அதாவது அதாவது தேவன் மனிதனுக்காய் ஆழ்த்த கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும்லை நமக்கோ அவர்களை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இப்படி நாம் ஆவிக்குள்ளே பரிசுத்தாய் பெற்றுக் நாம் இந்த ஆழத்துக்குள்ளே கலந்து போக போக போக போக நாம் யார் நாம் எங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் எதிர்கால மேன்மை என்ன நமக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டே இருக்கின்றோம் ஆவியினால் நாம் அடைந்திருக்கிற மேன்மையை இப்படி நாம் காடுகின்றோம் மய்மை கேஆசி எலிசாவினுடைய வேலைக்காரனாக கையாசி அதாவது எலிசாவை பிடிப்பதற்கு குதிரைகளும் ரதங்களும் வீரர்களும் அந்த பட்டணத்தை நம்மை கொண்டு போவதற்காக உண்மை கொள்வதற்காக ஏராளமான குதிரைப்படைகள் அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறது என்று அவர் சொன்னார் அதாவது அவர்களோடு இருக்கிறவரிடம் நம்மோடு இருக்கிறது அதிகம் பயப்படாது என்று சொல்லால் அவருக்குரிய பார்வைக்கு மகிமண்டாக எனக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை காணும்படியாக என்று சொன்ன அந்த எலிசா ஜபம் அந்த தேவன் கேட்டு வேலைக்காருடைய கண்ணை திறந்தார் அவன் புழந்தினான் தேவனுக்கு மகிமை அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நேற்று எனக்கு ஆச்சரிய அந்த ஆவி தூரத்தில் போய் சொல்லிக்கொண்டு போகிறது இங்கே நிற்க முடியவில்லை நான் போகிறேன் நீ துறத்துகிறான் போகிறேன் இயற்கையில் வந்த பார்க்கிறேன் என்று போகின்றது நான் மறுபடியும் தேவரிடத்தில் பிரேர் பண்ண ஆரம்பித்தவர்களே தூமுதனை அனுப்பி அதை தூக்கி வீசுகிறதாக நான் கண்டறி விடுதலையோடு போங்கள் ஆனால் நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் அந்த சக்தி உங்களை அணுகாமல் இருப்பதற்கு தெய்வீக ஐக்கியத்தை இந்த குடும்பத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள் அதாவது முதற்பலனாகிய பர்சுத்வானுடைய சர்வசங்கமாகிய சபை இவைகளாம் பரலோகத்தில் இருக்கிறது அந்த பரலோக குடும்பத்தோடு நாம் திருச்சபையாக இணைந்திருக்கின்றோம் ால் தனிப்பட்டவர்கள் அல்ல என்பதை தேவையை உணர்ந்து எனக்கு இவ்வளவு பெரிய இருக்கிறது என ஒன்றும் அசைக்க முடியாது என்று நாம் தைரியமாக இருப்போம் கற்பேர் மகாபுரிய காரியங்களை நமது மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் அனுதனமும் அனுதனமும் பரிசுத்தாவிலே நிறைந்து ஆழ்த்துக்குள்ளே போக போக போக நாம் தெய்வீகத்தை பார்க்கின்றோம் தெய்வீகத்தை பார்க்கின்றோம் அதாவது தேவன் நமக்கு பேசுகிற அந்த தொழிலை மாத்திரமில்லை சாத்தான என்ன செய்கிறார் என்பதை இன்று நாம் ஆவியிலே அறிந்து கொண்டு வருகிறோம் இன்னும் அதுகளை தெளிவாக அறியப் போகிறோம் அப்படிப்பட்ட காலங்கள் வந்திருக்கிறது தேவ சத்தத்தின் மூலமாக அந்த நாம் கேட்டுக் நேற்று தினத்தில் அதாவது நம்முடைய பாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கும் போது கிழக்கு சூரியன் உதயமாகிறதாக உரையாகிறதற்கு ஆயத்தமாக போல எனக்கு தெரிந்தது தேவனுக்கு மருமை ஆண்டவர் சத்துருவமாய் வெளிப்பட போகிறார் நீதியில் சூரியனாகிய அவர் தமிழ் மகத்துவத்தை வெளிப்படுத்த போகிறார் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் இருக்குமே அதைத்தான் நாம் இப்பொழுது காடுகின்றோம் சூரியன் உதிக்கும் போது இருக்கிற பிரகாசம் அது பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ள வந்து பிள்ளைகள் நமக்கு அருமையான ஒரு தெய்வீகத்தை கற்று தந்திருக்கின்றார் அதற்காக நான் தேவனை நானும் பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் தேவக்தியுள்ளவனா இருந்தேன் ஆனால் தேவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அதாவது வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்திலும் நான் விடுதலை பெறாதவனாக இருந்தேன் அதைத்தான் சங்கீதக்காரர் தாவது ராஜா சொல்லும் போது நூற்றி ஐந்தாம் சங்கீத நான்காவது வாழ்க்கையத்தில் அவர் சொல்லும் போது கற்பனையும் அவருடைய வல்லமையையும் நிச்சமும் தேடுங்கள் அவருடைய வல்லமை கற்பனை மாத்திரமல்ல அவருடைய வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை நம்மிலே வர வேண்டும் அது பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு தான் அந்த வல்லமை உண்டு அந்த பரிசுத்தாய் இறங்கி அந்த நாளிலே கூடியிருந்த அவர்கள் மாத்திரமில்ல கூடியிருந்த இடமும் அசைந்தது அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது அந்த வல்லமையில் தான் சப்பாடிகள் நடக்கப்படினார்கள் அந்த வல்லவியினால் தான் பேய்களை ஓட்டினார்கள் அந்த வல்லமையினால் தான் அற்புதங்களை செய்தார்கள் மருத்துவரை உயிரோடு எழுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த வல்லமை இல்லாத இடத்தில் ஒன்றும் நடக்காது என்பதை நானும் அறிந்திருக்கிறேன் மிகவும் பக்தர்கள கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து அப்படித்தான் இருந்தோம் ஆனால் ஒன்றுமில்லையே இந்த தூயாவியை பெற்றுக் கொண்டு திருச்சமிட அங்கமாய் மாறி இந்த காலத்தில் தேவனுக்காய் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய தேவனோடு நடக்க தேவன் நமக்கு கிருவை தந்திருக்கின்றார் அதற்காக நான் தேவனை வாழ்த்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவைய பிள்ளைகள் இவைகளில் பெருகுவீர்களாக அனுதனமும் பெருகுவீர்களாக கத்துடைய அன்பில் நாம் வளருவோம் முகாபுரிய காரியங்களை செய்யப்போகின்றார் மருத்துவர் உயிரோடு என்றும் சாட்சியாக எங்களுடைய சொந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் மறித்து நான்கு பல மணி நேரம் கிடைத்த பிறகு இந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதர்கள் இன்று இருக்கின்றார்கள் அது இந்த பரிசுத்தாயில் வல்லமையினால் நடக்கின்ற காரியம் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் டாக்டர்களால் விடப்பட்ட கேசுகள் முடியாதவைகள் பிழைத்த இந்து நமது மத்தியில் இருக்கிறார்கள் கிட்னி போனவர்கள் இருதரம் ஹார்ட் பெயிலியர் ஆனவர்கள் கடைசி நேரத்தை அடுத்தவர்கள் எல்லாருமே இந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்று இங்கே இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு சாட்சியாக அதுபடினால் நாம் கத்திரையோ அப்படியே வல்லமையோ நாடுவோம் இந்த ஆவியினால் தான் நாம் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மையாக இருக்கிறபடியால் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யப்போகிறோம் என்று ஜபம் மண்ண ஆரம்பித்தவுடனே அதையே செய்யும் கர்த்தாவே என்று நாம் காத்திருக்கின்றோம் கர்த்தரவைகளை செய்யப்போகின்றார் அதுபடினால் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்திலே வளருவோம் பெருகுவோம் கிடைக்கிற நேரங்களாம் தேவ சோகத்தில் இருந்து அந்த வல்லமையை வெளிப்படும்படியாக வல்லமையை நாம் நாடுவோம் கர்த்தர் மகாபுரி காரிகளை கிறிஸ்து குடும்பத்தில் பரவகத்திலே இருக்கிற அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம் நமக்கு எல்லா உதவிகளும் எல்லா பாதுகாப்பும் அங்கிருந்து கிடைக்கும் என்கிறதை பற்றி நாம் தைரியமாய் முன்னேறுவோம் கர்த்தர் ஆச்சுப்பார்கள் எல்லா கிருமைகளுக்காகவும் நாம் தேவனை சுதித்துக் கொண்டு